பணமும் பாதாளமும் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகளை சுகமாக வளர வேண்டுமென்று நினைக்கிறோம் நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோம் என்பதை மறந்துவிடுகிறார்கள் சில பெற்றோர்கள் அன்புடன் நட்டினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவதி கணேசன்